Computer G, take it easy with Bala G. If you're a Bala Chris, you're going to be a Tamil player. I don't think so much about it. டி கேட்டுக்கும் போது என்னாச்சு அப்படின்னு பார்த்தா வந்து ஃபோர் ஃபைவ் டேஸாக நம்ம கேட்கற அந்த மாதிரி கொடுரூர விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தா ஒரு ரெண்டு மூணு நாள் முன்னாடி நைட்டு ஏற்றினாங்க ஏழாயிரம் ரூபாய் ஏற்றினோம் அப்படின்னு ஒரு ஏழரை கூட்டினதுக்கப்புறம் பார்த்தா பேப்பரில் ஃபுல்லாக தலைவர்கள் கண்டனம் மக்கள் கொந்தளிப்பு நாடு தழுவ அளவுக்கு பந்து அப்படின்ற மாதிரிலாம் எல்லாரும் எல்லாம் பேசினங்கும்போது இதனால என்ன நடக்கு போகுது ஒன்றும் கிடையாது நம்ம அவள் இந்த பெட்ரோல் வேலை ஏற்றினதை விட்டு அதுக்கப்புறம் பைனல்ஸ் யாருக்கு எந்த டீம் போகுது அப்படின்றதெல்லாம் பேச ஆரம்பிச்சு நம்மளுக்கு ஞாபகம் வந்துடும் ரெண்டு நாளில் அந்த விஷயத்தை பறந்துட்டு புலமையே பெட்ரோல் போட்டுன்னு நம்ம பாட்டு வண்டியை ஓட்டுனு ஆனால் இதை பற்றி இன்னும் பேசுனீங்க போலாச்சு வாட் இஸ் த டெல்லிங் ஆஃப் த கருத்து அப்படின்னா நம்ம சொல்றதுக்குலாம் பத்து பிசாவுக்கு எதுவும் கிடையாது நீங்கள் புலம்புற அதே புலம்புறது தான் நானும் புலம்புன்னு நிறையா முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வந்து ஆல்ரெடி அவங்க ஏற்றும் இது மாதிரி கட்சியின் இருந்தால் தலைவர் கண்டன வாரி கூட தான் செய்வார் அதுதான் அவர் வச்சுருக்கிறாரு ஸோ அது மாதிரிலாம் விடுவாங்க மக்கள் போராட்டலாம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதனால ஒரு ரெண்டாயிரவா கம்மி பண்ணுற மாதிரி ஏழாயிரரூபா ஏற்றிக்கலாம்னு சொல்லிட்டு பிளானில் தான் ஏற்றிருப்பாங்க இந்த ரெண்டு மூணு நாளில் வந்து ரெண்டாயிரம் ரூபாய் மக்களின் சுமையை இறக்கிற மாதிரி குறைச்சிருக்கும் அப்படின்ற மாதிரி ஏதோ நம்மளுக்கு நல்லது அப்படி ஒரு அறிக்கை வந்தாலும் ஆச்சரிப்படுறது கிடையாது ஆனால் இந்த நேரத்தில் என்ன அப்படின்னா வந்து ஒவ்வொரு லிட்டர் பெட்ரோலுக்கும் பாதிக்கு பாதி நம்ம டாக்ஸ் தான் கட்டிக்கணும் பெட்ரோல் விலை நாற்பத்தி நாலு நம்ம கொடுக்குறது வந்து எழுபத்தி ஏழு ரூபாய் இதை கம்மி பண்ணுங்கள் சொல்லிட்டு யாருக்கோ கோரிக்கை வைக்கிறதோ அதை வச்சு ஒரு ஷோ பண்ணுறதுனால சும்மா ஒரு கண் தொலைப்பு ஐவாசிக்கு வேணால் நான் பேசிட்டு போயிடலாம் ஆனால் முக்கியமான விஷயம் என்னென்னா அதை தாண்டி வந்து சில விஷயங்களை தயவு செஞ்சு யாராவது அத்தாரிட்டீஸ் ஆஃப் த கம்யூனிட்டிஸ் ஆஃப் த இந்தியன் கண்ட்ரி யாராவது கேட்டிங்கன்னா அவங்க பண்ணலாம் என்னென்னா முக்கியமான ஒரு விஷயம் கொஞ்ச நாளாக வந்து பேப்பரில் பரபரப்பாக அடிப்பட்டு இருக்கு பிரசிடென்ட் பிரதீபா பாட்டில் வந்து சங்கர் படத்தோட ஷூட்டிங் மாதிரி கிட்டத்தட்ட அவங்க இந்தியாவில் இருந்த நாளோட ஃபாரின்ல இருந்த நாள் தான் ஜாஸ்தி அவ்வளோ வெளிநாட்டு கண்ட்ரிக்கு இது எந்த பிரெசிடண்ட் ட்ராவல் பண்ணுறதில்லைன்னு சொல்லிட்டு அவங்களை போயிட்டு வந்திருக்காங்க yaar kastla neenga gift kudukireenga nendrla rendavadhu vishayamna apdina vandu december 20a nadhi pona varsham vandu ranuvathae edho meerparvaiyiradhukaga kadarpadi vandu president poi irukranga oreye oru naal evening function so ranuvathilendha samma dadudala yerpadalam panni or 900 guests laam koopti evlo salavu panirukanga endruma 23 crore ruva row... indha mari salavala engendhu kaasu varudhu idukala kaas irukkum <yummy> bodhu edhukku engalukku tax podrringa apdindru oreye oru kavala da idhila inoru vishayamna apdina indha oil companies kka sammanashtam adanaladhu avanga sumaiye korekkadhukaga na ஒரு <laughs> பேரங்க நீங்க ஒரு திட்டும் இதெல்லாம் நடக்கும்போது மாற்றி ாலும்ைக்ேட்டும்புக் முப்பதுலாம் போடுவாங்க காசை செலவுரலாம் ரெண்டு பேரும் படிக்க வைக்க முடிஞ்சது பத்தாயிரம் ரூபாய்க்குள்ள இருக்கிற காசை வச்சுட்டு ஒரு வீடும் கட்டியிருப்பாங்க ஒரு இளமும் வாங்கி போட்டிருப்பாங்க குடும்பத்துக்கு தேவையான நகை நட்டை கல்யாணமும் பண்ணி வச்சு அந்த பத்தாயிரம் ரூபாய் சம்பளத்துல யாருக்குமே கடனாலியாம இருக்கவங்க நாலு வார்த்தை ஒன்னும் ஆயிடுச்சுன்னா யாருக்கும் கடன் வாங்கிருக்க மாட்டாங்க அடைச்சு முடிச்சிருப்பாங்க சோ ஒரு பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குற ஒரு அம்மா அப்பாவில நம்மளோட அம்மா அப்பாவால இவ்வளவு நல்லா மேனேஜ் பண்ண முடிஞ்சது அவங்க அப்படின்னா இன்னைக்கு நீங்க நானும் ஒரு இருபத்தஞ்சாயிரம் இருந்து ஐம்பதாயிரம் ரூபாய் சராசரியா சம்பளம் வாங்குற ஒரு ஐடி ப்ரொஃபஷன் எந்த வேலையில இருக்கும்போது நம்மளால ஏன் வந்து இந்த எழுநூத்தி ரூபாய் து இவ்ளோ புயும் பொய்யும் குதிக்கிறோம்னா நம்மளுக்கு இந்த எழுநூத்தம்பது ரூபா ஆக்சுவலாக பாதிக்கப்பது கிடையாது ஏன்னா எவ்வளோ தண்டை செலவு பண்ணுறோம் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க சின்ன வயசில் எங்கள் அம்மா எங்கள் அப்பெல்லாம் வந்து வீட்டில் இன்றைக்க ஒரு நாளைக்கு ஹோட்டலுக்கு போலமனா அப்படின்னு கேட்பாங்க அன்றைக்கு போயிட்டு ஹோட்டலுக்கு படத்துக்குலாம் போயிட்டு மேக்ஸிமம் ஒரு அறுநூறுவா செலவு பண்ணிட்டு அது மாதத்தில் ஒரு நாள் அப்படின்ற மாதிரி கணக்கு வச்சு இல்லை ரெண்டு நாள்னு கணக்கு வச்சு நாங்கள் போயிட்டு கொடுத்து ஆறு சொந்த ஆசமாக இருந்துட்டு வருவோம் மலிச்சம் போய் எலிச்ச மழை சாலையில் சாப்பிட்டுருக்கோம் எத்தனை நாளைக்கு நீங்கள் வெளியில் சாப்பிட்றீங்கன்னு யோசிச்சு பாருங்க வெளியில மீன்ஸ் இது சலப்பினோம் ஜப்பி ஆஃப் தலப்பினோம் வப்பி ஏ கீம் இதை பாஸ்ட் ஆஃப் த பாடாஸ் அப்படின்னு கேட்டோம்னா அவள் தான் தான் தான் தான் தான் ஐட்டம் இஸ் ஒரு சாப்பிடுவோம் என்ன மாடல் பூசா வந்தாலும் அது கபால்னு வாங்குறோம் அதுல த்ரீ ஜி கோஜி பாஜி அப்படின்ற மாதிரி என்னெல்லாம் ஆக்டிவேட் பண்ண முடியுமா ஆக்டிவேட் பண்ணிக்கிறோம் ஃபோன் பில்லு நானூறுரூவா முந்நூறுவா முடிக்க வேண்டியது எழுநூறுவா ஐநூறுவா ஆயிரரூவா வரைக்கும் கட்டுறோம் இதெல்லாம் ஒரு பக்கம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு தேவை இருக்கோ இல்லையோ நம்மளுக்கு இதுதான் வேணும் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு கடைக்கு போகும்போது நம்மளுக்கு தேவையில்லாத எவ்வளோ ஐட்டத்தை இப்போலாம் வாங்குறோம் கிரெடிட் கார்டு அப்படின்ற ஒரு விஷயத்தை கூடவே சேர்த்து சுற்றி அவர் யாரு அப்படின்னா ஸ்டேட்டஸ் சிம்பிள் கிடையாது அவர் ஒரு கடையாரு நம்ம கூட சுற்றி தெரியாம அது இருக்கிறதுனால எவ்வளோ தேய்க்க முடியுமோ தேய்ச்சி ஒரு ஒரு சட்டை வாங்க போகிற இடத்துல ஆஃபர் இருக்குன்னு சொல்லிட்டு நாலு சட்ட வாங்கினேன் என்னே பாக்கிறது எவ்வளவு பேரம் பேசி தான் இருபத்தி வந்து பேரஞ்சு போவோம் எழுநூறு அப்படின்னா வந்து எம்மா பதினேழு ரூபாய் கேப்பாங்க போட மாட்டாங்க நாற்பது ரூபாய் வருவோம் எங்கம் பண்ணுவாங்க சுத்தமாக கிடையாது வாங்குறதுக்கு ஒரு மா கூட ஒரு எண்பது ரூபா நூறு நினைப்பாங்க மாதிரி உக்காந்திலிருந்து அப்படின்னா அது கஞ்சத்தனம் கிடையாது அவங்க வெளில விட்டுதான் போவாங்க ஏன்னா அந்த நேரத்தில் வந்து அஞ்சு ரூபாய் மிச்சப்படுத்தலாம் அதே பார்க்கிங் போயிட்டு வீட்டு பத்திரத்தை 20 2 தும் தேவையான விஷயத்துக்கு சே ஒரேப கிடையாதுல ஒரு அஞ்சாயிரம் இதெல்லாம் இருக்கு ஊருக்காகவும் இன்னைக்கு இருநூத்தீங்கன்னா அதெல்லாம் வாய்ப்பு கிடையாது நீங்க அதெல்லாம் இல்ல இன்னொரு யாருக்கு நிஜமாலே பாதிப்பு இப்பவும் அஞ்சாயிரத்துல இருந்து பத்தாயிரம் சம்பளம் ஸ்கூட்டியோ டிவிஎஸ் ஃபிஃப்டியோ வச்சுக்கினேன் ஆஃபீஸ் போகிற அந்த ஸ்கூட்டிலையும் பார்த்தீங்கன்னா நாலு பேர் ஒய்ஃப் ரெண்டு குழந்தைங்க கூட்டுன்னு போகிற ஒரு ஆளுக்கு பயங்கரமாக பாதிக்கும் ஏன்னா அந்த ஆள் இதெல்லாம் பண்ணுறதே கிடையாது அவர் இன்னிங்கன்னு திருவண்ணூர் தாகராஜாவது போய் படம் பார்க்குறாரு அதை அடித்து வரப்பத பெரிய தட்டர்ன்றா அதை கடம்பு நம்ம அப்படி இல்லைனா இப்போ அவர் அவர் வாங்கி கொடுக்குறது பத்து ரூபா இருந்தாதான் பாப்கான் வாங்கி கொடுப்பார் கோனைஸ் ஒன்று தான் வாங்கி கொடுப்பாரு ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் பக்கெட்ல பாப்கான் ஐநூறுரூவா கூத்தாலும் ஐ கெட் மே பக்கெட் பாப்கார்ன் வித் த காம்போ ஆஃப் த ஊ அப்படின்றோ அவங்கள எடுத்து குத்துட்றாங்க பெருமையா பீஸா தின் பல விஷயங்கள் எதுவுமே தலைவர்கள் கட்ட நெருக்கி விட்டாலும் போது பாத்துகிறது அடிக்கடி ாலும்பேஜ் பண்ணிக்கலாம் நீ கேட்டு கேட்டுக்கு சொல்லுவோம்